இந்த உலகில் உள்ள கோடிக்கணக்கான மனிதர்கள் எல்லோரும் ஒரே மாதிரியான ஆற்றலையும் பெற்றுமா அப்படின்னா மிக எளிதாக சொல்ல இல்லைன்னு ஏன் அவ்வாறு பெற முடியவில்லை அப்படின்னா அவரவர்களின் முயற்சியும் உழைப்பும் ஒருவரின் ஆற்றலை தீர்மானிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஒரு வகுப்பில் மாணவர்கள் நூற்று இருக்கிறார்கள் அவர்கள் எல்லோருக்கும் ஒரே ஆசிரியர் ஒரே மாதிரியான பாடம்தான் நடத்தப்படுகிறது இடையே எவ்வளவு வேறுபாடுகள் இருக்கிறது ஏன் அந்த வேறுபாடுகள் வருகிறது ஏன் எல்லோராலும் ஒரே மாதிரியான மதிப்பெண்களை பெற முடியாதா அப்படின்னா நிச்சயமாக பெற முடியாது அவ்வாறு பெற்றுவிட்டால் கணினிக்கும் நமக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு சிலர் கேட்கிறாங்க அப்படியானால் ஏன் அந்த வேறுபாடு மனித மூளைக்குள் இவ்வளவு வேறுபாடுகள் ஏற்படக்கூடுமா அப்படின்னா அவரவர்களின் முயற்சியும் ஆற்றலும் தான் ஒருவரின் திறனை தீர்மானிக்கிறது பெரும்பான்மையான நிறுவனங்கள் பணிக்கு ஆள் எடுக்கும் பொழுது எங்களுக்கு திறன் படைத்த பணியாளர்கள் கிடைப்பதில்லை அப்படின்னு சொல்றாங்க ஆனால் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பட்டதாரிகள் தங்களுடைய படிப்பினை முடித்து வெளிவருகிறார்கள் இவ்வளவு பேர் இருந்தும் ஏன் திறன் படைத்தவர்கள் இருப்பதில்லை அப்படின்னா அங்குதான் மனிதர்களின் ஆற்றல் தீர்மானிக்கப்படுகிறது அங்குதான் மனிதர்களின் ஆற்றல் எவ்வாறு வெளிப்படுகிறது என்று சோதிக்கப்படுகிறது மனிதர்களின் ஆற்றல் ஏன் இவ்வாறு வேறுபட்டிருக்கிறது அப்படின்னா ஆற்றலை பெருக்கிக் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சியில் உள்ள வேறுபாடுதான் இதற்கு முதன்மையான காரணம் அப்படின்னு சொல்றாங்க முன்பெல்லாம் மனிதர்களின் ஆற்றலை பெருக்குவதற்காக தவம் செய்வார்கள் கடுமையான தவத்தின் மூலம் தங்களுடைய மனதினை திடப்படுத்திக் கொண்டு அல்லது மனதனை ஒருநிலைப்படுத்தி தங்களுடைய அறிவினையும் உடல் பலத்தையும் செம்மையாக மாற்றிக்கொள்வார்கள் அது எல்லோராலும் செய்ய முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியாது இந்த உலகில் வெகு சிலரால் மட்டுமே அவ்வாறு தங்களுடைய ஆற்றலை தாங்களே புதுப்பித்துக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க வள்ளுவர் சொல்லும் பொழுது கூட இந்த உலகில் திறன் படைத்தவர்கள் அல்லது ஆற்றல் மிக்கவர்கள் அளவிலேயே இருக்கிறார்கள் அதற்கான காரணம் என்ன என்றால் இந்த உலகில் சிலர் தான் தவம் செய்கிறார்கள் பலரும் தவத்தினை மேற்கொள்வதில்லை ஆகையால் தான் பலரும் ஆற்றலோடு இருப்பதில்லை அப்படின்னு சொல்றார் ஆக நம்முடைய முழுமையான ஆற்றல் வெளிப்பட வேண்டும் அல்லது நாம் ஒரு திறன் படைத்தவராக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சோம்னா நிச்சயமாக தவத்தினை மேற்கொள்ள வேண்டும் தவத்தின் வழியாக நம்முடைய மனதினை ஒருநிலைப்படுத்தி அதன் வழியாக நம் ஆற்றலை பெருக்கிக் வேண்டும் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் இருபத்தி தவம் குரல் எண் இருநூத்தி எழுபது காரணம் நோட்பார் சிலர் பலர் நோலாதவர் மீண்டும் குரல் இர இலர்பலர் ஆகிய காரணம் நோட்பார் சிலர் பலர் நோலாதவர் இந்த நாள் இனிய நாளாக மியட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி